நற்றினியின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் நம்ம தபால் அஞ்சல் முத்திரையில் அடுத்ததாக இந்த வாரம் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிற தகவல் மீட்டர் ஃப்ராங்கிங் அதாவது அச்சு பொறி அஞ்சல் முத்திரை பெரும்பாலான அஞ்சல் முத்திரைகள் கையினால் நாம் அனுப்புகிற தபால்கள் மேலே பதிவு செய்வாங்கன்னு நம்ம முதனாடியே பார்த்துருக்கோம் ஆனால் சில சமயங்களில் அஞ்சல் முத்திரைகளை கையால் பதிவு செய்யாமல் எந்திரங்கள் மூலமாக பதிவு செய்கிறது தான் இந்த மீட்ரு ஆஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது அதை பற்றின தான் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன் முதல்ல மீட்ரு ஆஃப் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் அப்போது அஞ்சல் முத்திரையாக இதை ஆரம்பிக்கல அதுக்கு பதிலாக அஞ்சல் தலையை ஒரு தபாலில் ஒட்டுறதுக்காக ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அஞ்சல் தொலை ஒற்ற முறை இருந்திருக்கு பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி சேர்ந்த ஃப்ராங்க் மஸ்லருங்கிறவர் தான் அச்சுப்பொறி அஞ்சல் முத்திரை முறையை கொண்டு வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் கண்டுபிடித்த மிஷினுக்கு ஃப்ராங்கிங் மிஷின்னு பேர் வச்சிருந்தார் ஆனால் அதே சமயத்தில் ஜெர்மனி ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் போன்ற நாடுகளில் கூட இதே மாதிரியான ஐடியாவோட மிஷின்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால் ஃப்ராங்க் மிஸ்லர் கண்டுபிடித்த இந்த மிஷினுக்கு அந்த அளவுக்கு பிரபலமாகாமல் போயிடுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சிக்காகோவை ஆர்தர் பிட்னிங்கிறவர் இந்த ஃப்ரேங்க் மஸ்லர் உருவாக்குன ஃப்ராங்கிங் மிஷினை அடிப்படையாக வச்சு ஒரு புது எந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சார் பிட்னி உருவாக்குன இந்த இயந்திரத்தில் பல புதிய வசதிகள் கூட இருந்தது குறிப்பாக ப்ரிண்டிங் டை கவுண்டர் அப்புறம் லாக் அவுட் டிவைஸுன்னு சொல்லிட்டு பல வசதிகளோடு அவர் வெளியிட்டிருந்தார் அதனால் இந்த அச்சுயந்திரத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைச்சது மேலும் இந்த அச்சு இயந்திரத்தை அமெரிக்கா அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் கொண்டு போய் பிரபலப்படுத்தினார் பிட்னி இதை வர்த்தக ரீதியாகவும் பல நாடுகள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க கால ஓட்டத்தில் ஃப்ரேங்க் மசிலரும் பிட்னியும் கண்டுபிடிச்ச இந்த இயந்திரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் கூட கொண்டு வந்திருக்காங்க ஆனாலும் இன்றைக்கி நம்மக்கிட்ட நம்ம அஞ்சல் துறையில் பின்பற்றுற ஃப்ராங்கிங் மிஷின்களோட அடிப்படை தத்துவம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் சரி அடுத்தது இந்த இயந்திரத்தில் என்ன இருக்கும் அது எப்படி இயங்குதுங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு ஃப்ராங்கிங் மிஷின்லேயும் ஒரு கீபேடு மூணு முத்திரை அதாவது சீலு அப்புறம் இந்த மிஷினை ஏற்கறத்துக்கான முறை சில டிஸ்பிளே பேனல்ஸ் வந்து இருக்கும் கீபேட் மூலமாக நாம் எவ்வளவு மதிப்புள்ள அஞ்சல் தலையை வந்து அச்சிடணுங்கிறத வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும் அடுத்ததாக மூணு முத்திரைகள் இதை யூஸ் பண்ணி தேதி இடம் அப்புறம் பின்கோடை வந்து நம்ம அச்சிடலாம் அடுத்தது இந்த தபால்களை வந்து ஏற்கறதுக்காக இருக்கிற பெல்ட்டு இந்த பெல்ட்டு மேலே நாம் நம்ம தபாலை வச்சுட்டோம் அந்த தபாலானது அந்த மிஷின்குள்ளே போய் அந்த அஞ்சல் மதிப்பு தேதி இடம் அப்புறம் பின்கோடு எல்லாத்தையுமே வந்து அச்சுட்டு வெளியே வந்துடும் அஞ்சல் தலை ஒற்ற விஷயமே வந்து இதில் வராது அஞ்சல் தலைக்கு பதிலாக அதை ஒற்ற மதிப்பை வந்து இந்த இயந்திரமே பிரிண்ட் செஞ்சிடும் இந்த ஃப்ராங்கிங் மிஷினில் கவுண்ட் பண்ணுறதுக்கு சில வசதிகள் இருக்கும் முதல்ல மொத்தம் எவ்வளவு மதிப்புக்கு நம்ம தபால்களுக்கு வந்து பிரிண்ட் செய்யணுங்கிறது உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா ஐயாயிரம் ரூபா இப்படி மொத்த மதிப்பு நாம் அச்சு இயந்திரத்தை யூஸ் பண்ண பண்ண இந்த மதிப்பானது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ ரெண்டாவது எவ்வளவு மதிப்பு பேலன்ஸ் இருக்குங்கிறது இந்த இயந்திரத்தில் இருக்கிற டிஸ்பிளே மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் இந்த இயந்திரம் வந்து இயங்கிற முறை மூணாவது இந்த ஃப்ராங்கிங் மிஷினுக்கு தேவையான மதிப்பு எப்படி கிடைக்குதுங்கிறது பார்க்கலாம் அதாவது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிதுங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரியான ஃப்ராங்கிங் மிஷின்ஸ் ஒவ்வொரு நாட்டோட அஞ்சல் துறை மூலமாகவே ஒருத்தர் வச்சுருக்க அனுமதி இருக்குது ஸோ அதனால் ஒருத்தர் அஞ்சல் துறைக்கு போய் பணம் கட்டிட்டு இந்த ஃப்ராங்கிங் மிஷினில் அந்த ரூபாய் மதிப்புக்கான ரீஃபில் செஞ்சுட்டு வரணும் நம்ம மொபைல் ஃபோனில் நாம் ரீசார்ஜ் செய்கிற மாதிரி எப்போல்லாம் இந்த இயந்திரத்தில் குறைவான மதிப்பு வந்துருச்சுன்னா உடனே போய் நம்ம ரீஃபில் பண்ணிட்டு வரணும் இந்த ஃப்ராங்கிங் மிஷின் வச்சுருக்கிறதுக்கு அஞ்சல் துறையோட அனுமதி வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கணும் நாலாவது இந்த ஃப்ராங்கிங் மிஷின் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் யார் ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு தபால்களை ரெகுலராக அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ராங்கிங் மிஷின் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது ஏன்னா ஐம்பது நூறு தபால்களை அனுப்பணும்னா அந்த தபால்கள் மேலே அஞ்சல் தலையை ஒட்டி அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அந்த அஞ்சல் தலைகள் மேலே அவங்க முத்திரை பதிவு செஞ்சு அனுப்புறதுங்கிறது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுங்கிறதுனால அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மிஷின் அதாவது இந்த ஃப்ராங்கிங் மிஷின் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த ஃப்ராங்கிங் மிஷினே முத்திரையும் பதிவு செஞ்சு செய்கிறதுனால தபால் அனுப்புகிறவங்களுக்கும் வேலை பழுவ குறையும் அதே தபால் ஆஃபீஸ்லேயும் வேலை பழு வந்து குறையும் ஸோ இப்படிப்பட்ட ஃப்ராங்கிங் மிஷின் பதிவு செய்கிற முத்திரைக்குத்தான் மீட்ரு ஃப்ராங்கிங்னு பேர் நார்மலான அஞ்சல் முத்திரையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த மீட்ரு ஃப்ராங்கிங்லேயே இருக்குது ஒரே வித்தியாசம் இந்த முத்திரை பதிவு வந்து எல்லாமே ஒரு இயந்திரத்துக்குள்ளே நடக்குதுங்கிறது தபால்கள் நிறைய கையாளுகிற இடத்துல தான் இந்த ஃப்ராங்கிங் மிஷின் மிகுந்த உபயோகமாக இருக்கும் இது தான் ஃப்ராங்கிங் மிஷின் அப்புறம் மீட்ரு ஃப்ராங்கிங் பற்றின இந்த வாரத்தோட தகவல் மேலும் சில அஞ்சல் முத்திரைகள் பற்றின தகவலோட நம்ம அஞ்சல் தலை பயணத்தை வந்து தொடரலாம் நன்றி வணக்கம்